وما يتبع اكثرهم الا ظننا اننا لا يغني من الحق شيئا ان الله عليم بما يفعلون صدق الله العظيم ابي هريره رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اياكم الظن أَخْنَبُ مُتفقٌ عَلَيْهِ صدق رسول اللہ اللہ او ாகியலாஹுக்கு சுபகான ஒருவனுக்கே புகழ் அணைத்து மலுலா சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அனைவர்கள் மீதும் நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹவி நல்லடி ஆறுகளே தடுத்திருக்கிறோ அவைங்களை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தக்குவாக கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தொல்லாக ஐப்பமாக்கும் தூம் சந்தேகிக்கிறானோ அந்த வாழ்க்கைய பெரியோர் அமானிதமாக அல்லாஹு தாலாவை படைச்சிக்கிறான் எனவே இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமான முறையில அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில நேரான சீரான வழியில அவனுடைய வாழ்க்கைய மாற்ற வேண்டும் என்றால் அல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே எங்களோட வாழ்க்கையில பண்புகளை ஏற்படுத்தி கொள்றது முக்கியம் இந்த பண்புகளை கொண்டுதான் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் எனவே பண்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம் பலவிதமான பண்புகள் இஸ்லாத்தில் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது ஆனா இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பண்பு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் வாழ்க்கையிலே வந்து சென்றா கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே வாழ்க்கையில மனிதன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் நிம்மதிய ஒரு மனிதன் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளேயிலும் இந்த பண்பை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டா அதுதான் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய பண்பை உள்ளத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் சீராக்கி கொள்ளோம் இந்த வாழ்க்கையில எண்ணங்கள் என்று சொல்றது வளர்த்து கொள்வது வழிவகுக்கும் என்பதாக உலமாக்கல் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுறான் எண்ணிக்கை கல்லாகுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே அதுதான் ஒரு ஆடி ரொம்ப தெளிவாகவே விளங்கப்படுத்துறாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க நினைக்கிறது நினைப்புல ரொம்ப கவனமாக இருங்க ஏனென்றா அந்த எண்ணங்கள் தான் உங்களோட முடிவு செய்யும் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளியாகும் அந்த வார்த்தையுடைய விஷயத்துல கவனமாக இருங்க ஏன் தெரியுமா அந்த வார்த்தைகள் தான் வாழ்க்கையில செயல்களாக மாறும் செயல்களுடைய விஷயத்துல கவனமாக இருங்க அந்த செயல்கள் கவனமாக அந்த ஒழுக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கைய நல்ல முறையில உருவாக்கும் என்பதாக கண்ணியனை தல்லாஹுவி நல்லடி ஆர்களே பெரியோரு ஆளின் ரொம்ப சுருத்தமாக விளக்கப்படுத்துறாங்க அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க நாங்க எல்லாரும் பேரை கேட்டா என்ன செல்றோம்லா அல்லாட சாப்பம் அவனுக்கு உண்டாவட்டும் அவுதும் இல்லாம ரஜீப் அந்த விரட்டப்பட்ட சைதான் கேட்டது பாதுகாப்பு செய்தன் அவனோட பேரை சொன்னாவே இப்படி எல்லாம் மார்த்த பாவிக்கிறோமே ஒரு டொய்லெட்ல கூட அவனுக்கு இடம்ல அவனுக்கு ஈக்க இயலாம போனதுக்கு என்ன காரணம் கண்ணிய வாழ்க்கை ஆரம்பத்திலே எப்படி இருந்துச்சா இப்படி ஈக்கல்ல கண்ணியமாக துனியால வாழ்ந்தவன் சைத்தான் துனியால யாராவது அவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை முழு உலகத்துல அல்லாவுடைய அரிச பதினாலாயிரம் கடவைகள் ஒத்தம் துணியால ஈக்கிறான் சைதான் தான் தான் பதினாலே வாழ்க்கு ஏற்பட்ட ஒரு மோசமான எண்ணம் உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு எண்ணம் நான் ஆதமலை விட சிறந்தவன் இந்த எண்ணம் எப்படி மாறிச்சு வார்த்தையாக மாறிச்சு மார்த்த செயலாக மாறிக்கமாக மா அந்த ஒழுக்கம் அப்படியே தடம் புரட்டை போட்டு என்ன கல்லாகுவி நல்லே எனவே ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு முடிவு செய்யறது அவருடைய எண்ணங்களை கொண்டு உள்ளத்துல வரக்கூடிய விஷயம் அதுதான் குரான் செய்வது அமல் அழா தாக்கல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை கொண்டே அவனுடைய ஆகரத்திலே ஐந்தாலும் இந்த எண்ணங்களுக்கு பெரிய கூலி அவ்வளாகிட்டு தெளிவாக கேளுங்க ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப தெளிவா கேளுங்க இந்த எண்ணத்தை கொண்டு ஒரு மனிதன் சொருக்கம் போகணும் நாங்க நினைக்கிற நினைவுகளை கொண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்லடி யாருங்களே யாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வருவான் எப்படி பெரிய நன்மைகள் எல்லாம் மல கணக்கு எடுத்துக்கொண்டு வருவான் இந்த நேரத்துல அந்த மனிதன் வந்ததுக்கு பின்னால ஒரு மலக்கு அந்த மனிதனுடைய விஷயத்துல முழு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே மேலாண் செய்வா இந்த விஷயத்துல யாராவது சொல்றேன் இந்த இடத்துல அவங்களுடைய கடன் தீர்க்கப்படும் இந்த நேரத்துல அவரால் பாதிக்கப்பட்ட எல்லாம் எழுப்புவாங்களா எல்லாம் எழுப்பி வருவாங்க யாருலா இவனால் அநியாயம் இவனால் அத்தூழியம் கல்போடம் போறதுக்கு அமல் தேவை இப்ப தியாமத்துடைய நாள் ஒன்றும் இல்ல இப்ப அல்லாஹு அந்த மனிதனை பார்த்து பரிதாபமா சொல்லுவான் நான் ஏ மனிதனே உடன வாழ்க்கையில் ஒரு அமலும் இல்ல நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனா எனக்கு மட்டும்ிட்ட இந்தமாருக்கும் தெரியா இந்த அமலுக்கு நான் கூலி கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அவன் ஆச்சரியத்தோட கேட்பான் என்ன அமல்யா சொல்லுவான் நம் துனியால உண்ட உள்ளத்துல பல சந்தர்ப்பு நீ கண்டாலும் அந்த மனிதன்ட ஆனாலும் நீ நல்லெண்ணம் வெற்றியே ஒரு நல்ல எண்ணத்துக்கு பகரமா எழுபது நன்மைகளை நான் எழுதி வெச்சுக்கிறேன் உன்ன நல்ல எண்ணங்களை கொண்டு நீ சொவாதியாக எழுதும் சுபகான கண்ணியமி நல்லே தியாமத்துடைய நாள் நல்ல எண்ணங்களை கொண்டு ஒரு மனிதன் சொருக்கவாதியாக மாற முடியும் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மனுஷனுடைய உள்ளத்துல ஆயிரத்தி முன்னூறு விதமான எண்ணங்கள் வந்துட்டு போமா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஆயிரத்தி முன்னூறு வகையான எண்ணங்கள் யோசின வரும் அது குடும்பத்தை பத்தி சமூகத்தை பத்தி எல்லாத்த பத்தியும் ஆயிரத்தி முன்னூறு வகையான எண்ணங்கள் நிலைமை எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாட மேல் நல்லெண்ணம் நீங்கோட நாங்க எப்படி நடக்கிறோமோ அல்லா எங்களோட அப்படிதான் ரிட்டர்ன் நடப்பான் அல்லாவுடைய சுண்ணத்து இப்படிதான் அல்லாவுடைய முறை இப்படிதான் அதுதான் அதவித அதிகமாக நெருங்கி வருவன் பக் குரு குறுக்கும் நீ என்னையாபனம் செஞ்சா நானும் ஞாபகம் செய்வோம் அல்லாவோடம் வைக்கிறோமோ அல்லா எதோட நல்லெண்ணம் வைப்பான் எல்லி கல்லாக நல்லது யார்களே செய்யாமத்துடைய நாள் செய்யாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வருவான் அவன் நரகவாதி நரகவாதி முடிவு செய்யப்பட்ட இதுக்கு போற அவனுடைய விஷயத்துல எந்த மாற்றமும் கிடையாது அவனுடைய எல்லா பட்டோலையிலையும் மலர் ஆராய்ச்சத்துக்கு பின்னால இவன் ஒரு நரகவாதி என்பதாக முடிவு செய்யப்பட்டு அல்லாட முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவான் இந்த மனிதன் நீ நரகத்தை நோக்கி போகும் போ என்பதாக சொல்லப்படும் இவன் என்ன செய்வானாம் அந்த நரகவாதி கொஞ்சம் தூரம் போவானாம் திரும்பி திரும்பி பார்ப்பான் கொஞ்சம் தூரம் நடப்பான் திரும்பி பார்ப்பான் அல்லாவ திரும்பி கொஞ்சம் தூரம் போறான் திரும்பி பாக்கிறான் போகாம கொஞ்சம் தூரம் போறாய் திரும்பி பார்க்கறாய் கொஞ்சம் தூரம் போறாய் திரும்பி பாக்கறாய் என்ன விஷயம் இந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் நான் இல்ல யாரா மகா கதாக்கான வாம்மாண்ட விஷயத்துல நீ இறக்கம் காக்குவ என்று நம்பிக்கை உலகத்தில் எனக்கு உலகத்தில் எனக்கு நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தன் அதனாலதான் நான் நீ நரகத்துக்கு போயே கூப்பிட்டு சுருக்கம் போ சொல்லோ தெரியா நீ கூப்பிட்டு சுருக்கம் போ செல்லுவியோ தெரியா அதுக்காக வேண்டிதான் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தேன் நீ கூப்பிடுறியா கூப்பிடுறியான்னு பாக்க எங்க வச்சு நல்லெண்ணம் செய்யாமத்துடைய நாள் அந்த இடத்துல அல்லாவ நல்லெண்ணம் துணியாட வாழ்க்கையில வச்சுக்கவாதி என்பதா அல்லாஹ் அனுப்புவான் சொல்லுவோம் என்ன எனக்கு அல்லாஹவி நல்லடி யார்களை அருமையானவர்களே வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாட மேல நல்லெண்ணம் ஆட்சியாளிக்கிற ரெண்டாவது சபலுக்காகவே நீ அல்லாஹூத்தா உருவாக்குற விஷயங்கள் அதுல நல்லெண்ணம் எல்லாம் கட்டம் வைக்க ஆனா அல்லாவுக்கு அடுத்தபடிதான் என்ன சந்தர்ப்பம் வந்தாலும் அல்லா என்ன சொல்றான் பல்வேஷா நீ என்ன வேணாலும் என்னைய பத்தி நினைச்சுகோ நீ என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை அல்லா அநியாயக்காரன நினைக்கிறீங்களா நினைங்க நீ எப்படி நினைக்கிறீங்களோ அல்லா அப்படிதான் அவளோட நடப்பான் வேண்டிய நினைங்க மாட்டானுக்கு எல்லாம் எப்படி சௌப்பா செய்றது அல்ல என்னையெல்லாம் மன்னிப்பானா என்னையெல்லாம் சொருக்கவாதி ஆசுவானா என்னைய அல்லாஹ் நல்லடி இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு காண போகுது பாறைம சொல்லாதான் எப்படி எல்லாம் அதுதான் அல்லாஹு அலைவ செல்லமோ மௌத்த போறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால சொன்னாசன்ன உங்கடையில யாரும் மௌத்தாகிடவான தெரியுமா நாளைக்கு முன்னால சொன்ன ஒரு நோய் வந்துட்டா இந்த காலம் ஒரு நோய் வந்துட்டா எங்களுக்கு நோய் வருவாங்க எங்களுக்காக இந்த சோதனை வரணும் எங்களுக்கு அந்த கஷ்டம் வரணும் எங்களுக்காக யாரப்பா யார் எங்கட குடும்பத்தை கவனிக்கிறது எங்கால வரும் இப்படி எல்லாம் நாங்க ஒரு சோதனை வர போதுல யோசிக்கிறோம் அப்துல் அஜீஸ் ரஹிம் முகமல்ல இஸ்லாமத்துல அஞ்சாவது சொல்லுவாங்க இவருக்கு பெருசாக தேவல் இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாடி எங்கட வாழ்க்கை மாறும் எப்படி ஆட்சி தெரியுமா ஒட்டு ஓனாயும் ஆடும் ஒரே ஏரியில ஓடையில தண்ணி குடிக்கிறத கண்ணால கண்டாங்க அப்படியான ஆட்சி ஆட்சி கண்ணியமான ஆட்சி உலகத்துல மவுதாகின ஒரு மனுஷண்ட ஜனாதால துணியால கலந்து கொண்டாங்க அப்துல்லா சீசுடைய ஜனாதால கலந்து கொண்டா என்னத்தை விட்டு போறீங்க கேட்பாங்க மனிதர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க இந்த நேரத்துல கேட்டாங்க என்னப்பா இப்படி மௌத்தாவுறீங்க எந்த சொத்து பசும் இல்ல வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல ரெண்டே ரெண்டு ஆடை தான் உங்களுக்கு வேற எந்த சொத்தை நீங்க சேர்த்து வைக்கல பதினாறு பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆனா இந்த காலத்தில் எங்களோட வாழ்க்கை போயிட்டு நாங்க உழைக்கிறோம் எங்கட சொத்து யார் உட்கார்ந்து சாப்பிடுற மகன் எங்கட பேரன் பேரண்ட மகன் உட்கார்ந்து தின்ற அளவுக்கு சொத்து சேர்க்கிறோம் ஏண்ட கண்ணோட்டத்துல இது சீல ஏன் தெரியுமா எங்கட மகனுக்கு உழைப்புன்னு என்னென்ன தெரியாம பேசும் பாப்பட கஷ்டத்தை இந்த காலத்துல மகன் உணர்வானா உணரமாட்டான் ஏன் மறக்கதான் சேர்த்து வச்சு அவன் உட்கார்ந்து இது நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு மௌத்தா என்னோட புள்ளையுக்கு எப்படி உழைப்ப சொல்றது வேர் வேண்டாம் என்ன தெரியா பிள்ளையு உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் ஒன்று நல்லவன் கெட்டோம் இந்த நடுக்கிற கேட்டரி இஸ்லாத்துல இல்ல ரெண்டுக்கும் நடு அப்துல் அசீஸ்லா சொல்றாங்க அந்த பாசிசியங்களுடைய விஷயத்துல நாயனப்பா பொறுப்பெடுப்போம் அவங்க கெட்டவங்களே நாயன் பொறுப்பெடுக்கா நான் பொறுப்பெடுக்க தேவையா பொறுப்பெடுப்பான் கித்தாபில் எழுதுறாங்க பதினாறு பிள்ளையே பெரிய பெரிய குடும்பங்கள்ல கவர்னர் பிரசிட் ஜனாதிபதியுடைய குடும்பங்களுக்கு முடிச்சு வச்சான் பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹவி நல்லடி ஆறுகளே சக்கராத்துல வந்த அல்லாட மேல நல்லெண்ணம் இந்த நேரத்தில் சில மனிதர்களுடைய உள்ளத்துல வரும் நாங்க நல்லெண்ணம் வைக்கிறதாக நீண்டா எப்படி நல்லெண்ணம் வைக்கணும் அப்ப நான் தொழிலிருந்து போகாம வீட்டுல இருந்து சில மக்கள் கேக்குறேன் இதே போல ஒரு சகாபி கேட்டார் வந்து யார சூழல்லா நான் ஒரு பயணம் கொண்டு போறேன் இந்த நேரத்துல அல்லாடு மேல நல்லெண்ண வைக்கணும்னு சொல்றீங்கதான் இந்த பயணத்துல நான் ஓட்டிட்டு போன ஒட்டகமீக்கே இதெல்லாம் கெட்டிட்டு அல்லாடு மேல நல்லெண்ணம் வைக்கவா கெட்டாம நான் தூங்குறேன் கெட்டாம வைத்து அல்லாட மேல நல்லெண்ண வைக்கவா யார சூழல்லாம் கண்ணியமி நல்லடி ஆறுகளை இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம் குறைந்த சொல்லி இஸ்லாது முயற்சி செஞ்சு நல்லெண்ணாக கண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே இது முதலாவது என்னோட வாழ்க்கையில நாங்க வைக்கக்கூடிய நல்லெண்ணம் இரண்டாவது கண்ணியமி கல்லாகவி நல்லடி வாழக்கூடிய சமூகத்தில பிற மனிதர்கள வைக்கக்கூடிய நல்ல எண்ணம் எந்த மனிதனை நினைத்த மனிதர்களே நல்ல எண்ணம் இஸ்லாத்துல சந்தேகம் அது யாருடைய மேல என்னோட மனைவிட மேலே ஐந்தாலும் கெட்ட எண்ணம் மோசமான நினைவு மோசமான பார்வை இதெல்லாம் இஸ்லாமத்தில வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எங்கட ஈமானுக்கும் பெரிய ஆப்பத்தை கொண்டு வரும் கெட்ட எண்ணத்துல இஸ்லாமே ஒரு பயங்கரமான சந்தேக பார்வையில பாக்கியர்களே நீ வாழக்கூடிய வாழ்க்கையில அதிகமா யோசிக்கிறத விட்டு கொஞ்சம் தவிர்ந்து து அங்க பாரு பிரச்சனை அப்படியே இவர் சொன்னார் அப்படி இப்ப நான் அந்த ஊட்டில எந்த வாகனம் மட்டும் போகிற எத்தனை சிந்தனை எங்க உள்ளத்துல வாரு வாகனத்துக்கு என்ன சரியோ தெரியாது போவார் கோட்ல யார் அவருக்கு எப்ப குடுக்கிறேன் யோசிச்சு கொண்டு பேசிடுவார் அந்த அளவுக்கு போவோம் தேவையில்லாத சிந்தனை அங்க பேச பார்த்தா ஒன்றுமே இல்லை அவர் சொல்லுவார் ஓட வாகனமா கொஞ்சம் மகன் எடுக்கிறீங்களா கேட்ட தொடரங்கிறது இந்த வீண் சிந்தனை செல்லு நினைச்சு நினைவீகே மனைவிடைய விஷயத்துல யோசிக்கிறோமாயிடுவோர் என்ன ஏன் விவாகரத்து காரணம் என்ன தேவை இல்லாத சிந்தனை கூட இது இப்படி அறிக்குமா இது அப்படி அறிக்குமா இந்த வந்தாலும் இந்த காலம் அப்படிதான் எவ்வளவு கெட்ட எண்ணம் வைக்கலுமோ வைக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன எவ்வளவு மோசமான பார்வை பார்க்கலுமோ பாக்குறாங்க ஈக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அவன் மேல காட்டி அவன மான மட்டமோ அந்த அளவுக்கு சமூக முயற்சி செய்து கலட்டவன் அவன் ஓரமாக்க அவன் வெளிய வாரத்துக்கு வெக்க வடணும் இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம் இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல கண்ணியமிக்கவர்களே கண்ணியமிக்க அல்லா வீ நல்லடி அருமையானவர்களே அதுதான் சொல்லுவாங்க ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க மீனிங் மீன் இந்த மீனுக்கு நஜீஸ் வெளியாகிற பகுதியால நஜீஸ் வெளியா என்னது கொஞ்சம் போகல நஜீஸ் ஒட்டி கொண்டிருக்கு அதுக்கு தெரியா ரெண்டு பங்கும் நஜீஸ் நான் வாழ்றேன் செல் சமூகத்துல எவ்வளவு மனிதர்கள் அடுத்தவங்கட மேல பலி போடுறாங்க அவங்க மேல கெட்ட எண்ணங்களை உருவாக்குறாங்க ஆனா இவங்கட தப்பு தவறு இன்னும் வெளியே தெரிய வரல அது வரைக்கும் ஏற்றுவோம் ஏத்துக்கொள்ளாத சுற்றிதான் எங்களோட வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகுது நாங்க திருத்தி கொள்வோம் இந்த வாழ்க்கையை அடுத்த மனிதர்களை சித்தரிக்க வாங்க கெட்ட எண்ணங்களை உருவாக்கவான சந்தேகமான விஷயங்கள் உறுதியில்லை இஸ்லாம் என்ன செல்லுது ஒரு மனிதனுடைய பாவத்தை நீங்க கேள்விப்படுறீங்க நாங்க எப்படி ஒன்று பேசுவோமே கேட்கறதெல்லாம் வச்சு ஒரு மனிதனு சொல்லு கேட்கிறதெல்லாம் வச்சு கெட்ட கேளா அவன் மேல தவறான ஒரு பழிய சுமத்தியாட்டு அருமையான ஒளிஞ்சி ஒழிஞ்சி கடல் கடந்து நாடு கடந்து ஊர் கடந்து மறைஞ்சி மறைஞ்சி பாவம் செய்யறாங்க ஆனா அவங்க ஏரியாக்களுக்கு வந்தா நல்ல பிள்ளையமாய்கிறான் எந்த பாவத்தோடு தொடர்பு போல இருக்கிறான் நல்ல மனிதர்களை போல பேசுறார் ஆனா எத்தனையோ அட்டூழியத்துக்கு சொந்தத்தார் அநியாயத்துக்கு சொந்தத்தார் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கேவலங்களை வாழ்க்கையில வச்சுக்கொண்டு அடுத்த மனிதர்களை கெட்டவன் சித்தரிக்கிறார்கள் ஆனா விளங்கிப்போம் ஒரே ஒரு விஷயம் அடுத்த மனிதர்களை கெட்டவன் காற்ற மனிதன் மிச்ச நல்லவனுடைய வேகத்துல சுத்த அதுதான் ஹரீசுடைய கருத்தை ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் உண்மையிலே உண்மையாக அந்த பாவத்தை வெளியில சொல்லி சொல்லி எந்த மனிதன் அந்த மனிதனை அந்த களவு என்று செல்லக்கூடிய பாவத்தை வா இவன் செய்யாத வரைக்கும் மௌத்த சந்திக்க இது நான் சொல்லல கண்ணியவர்களே அதீசுடைய தருத்து இது ஏன் இப்படி சொல்லப்படுவது தெரியுமா அவன் செய்யற கலவை எங்களுக்கு விளங்குது அவன் ஒரு பாவம் ஒன்று செஞ்சானே எங்களுக்கு விளங்குது சில நேரம் அவன் செஞ்ச சௌகாயங்களுக்கு தெரியாது அவன் செஞ்ச பாவனைகளுக்கு விளங்குது செஞ்ச சௌபாயங்களுக்கு விளங்குல அந்த சௌபா தாங்கிதான் இந்த மனுஷனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால கண்ணியமிக்கலாம் ஆனா கவலை என்ன தெரியுமா இந்த காலத்துல ஒரு மனிதன் ஒரு தவற தூக்கிட்டு வாரார் வந்து மேல பழி சொல்றாரு இந்த காலத்துல சமூகத்துடைய தர்மம் எடுப்பட்டு மனிதர்களுக்கு மத்தியில் நியாயம் இல்லாம வைச்சுட்டு ஊடக தர்மம் சமூக வலைதளங்களுடைய தர்மம் இல்லாம வைச்சிட்டு யாரும் யாருடைய மானத்தை வாங்கலாம் என்றொரு நிலை பார்த்துட்டு சமூக வலைதளங்கள் சமூகங்கள் மாறிச்சு அல்லாஹின் ஒரு மனிதன் வாராரு மனிதன் வரக்கூடிய செய்தி எடுத்துக்கொண்டு வந்து சொல்றாரு இவன் இப்படி இவன் அப்படி இவன் இந்த மாதிரி இவன் இப்படி இவன் இப்படி இப்படி எல்லாம் அவருடைய மேல பரிசுறாரு இப்படி கேள்விப்பட்டனே இந்த கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு அவரை தவறா நினைக்கவானு இவர் கேட்ட உடனே அவரோட பேசாமிக்கிறார் காரணம் கேட்டார் இவர் மனைவி கிட்ட பேசி சொல்றார் ஒரு ஜாய் ஆளாம் எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லிடுறாரு அமானதம் நான் தெரிஞ்சு செல்லவான இந்த விஷயத்துல அமானிதம் தேவையில இதுல அமானிதம் பேன தேவல்ல ஏதா இவர் அவருடைய மேல ஒரு கெட்டங்கத்தை உருவாக்கி என்னைய பாதி ஆக்குறார் நான் அந்த சந்தேகத்தை அவரை கொண்டு தீக்கணும் நீ இப்படி எனக்கு சொல்றியா நீ முன்னுக்குவா நீங்களும் இவர் உங்களைய பத்தி இப்படி சொல்றாரு இது உண்மையான கதையா எங்களுக்கு தெரியும் விசாரிங்க கண்ணியா கவலை பேசுறாங்க இவர நாங்க பிளாக் மார்க்ல வைக்கணுமா இவரை நாங்க கொஞ்சம் இந்த மார்க்ல வைக்கணும் ஒயிட் மார்க்ல வைக்கணும் அப்படி இப்படி என்று பேசுறாங்க நாங்க பிளாக் மார்க் கொடுத்தா அவர் நரகவாதி ஆகிடுவாரா நாங்க ஒயிட் மார்க் கொடுத்தா இவர் சொருக்கவாதி ஆகிடுவாரா ஒன்றும் நடக்காது அவர் கண்ணியமான கண்ணியமா நினைக்கிறீங்களோ அவர் அல்லாவுடைய தருச்சி சுண்ண அதனால கண்ணியமிக்க நல்லடி ஆறுகளே மனுஷனை பைப்பிட வாங்க புறான பைப்பிடுங்க மனிதர்களோ பைப்பிட தேவல்ல ஹபீச பயப்படுங்க தலைமுடைய வார்த்தையை பைப்பிடுங்க வா சக மனிதர்களோட வைக்கூடிய ஒரு யுத்த காலத்துல நம்பி சல்லாஹ் அலையமாவதியுறான் சரியான வெயில் பெரிய கூட்டம் சல்லா வலி சலமாவனுடைய பின்னால் வைக்கிறான் பாக்கிறான் ஏன் அபிவன் இந்த வெயில்ல நீண்டு கொண்டிருக்கிறான் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் இந்த மனிதன் வாரம் உசாம பதினெட்டு வயது வாலிபன் இப்ப அந்த ஈக்கியல் எல்லாம் நினைச்சாங்க தெரியுமா இந்த சின்ன பொடியா இவ்வளவு நேரம் வெயில் அணிவோன்னா எங்களையும் சேர்த்து வெயில் அணிப்பாட்டீங்களா கித்தாபில் எழுதுறாங்க யாரெல்லாம் முசாமா ரத்தியல்ல கேவலமாக நினைச்சாங்களோ எண்ணினாங்களோ இவங்க எல்லாம் அருமையான உற்சாகம் அயிக்கிறான் ஏனப்பா திரிச்சு கொண்டிருக்கிறீங்க சக்கராத்திர எல்லாம் பைப்புட்டுற நேரம் எல்லாம் பயங்கரமான நேரம் எல்லாம் பயத்தோடு வாழ்க்கையில் இன்னொரு மனுஷன் தேவையில்லை எந்த விஷயத்திலும் நான் வாய்ப்பு அதெல்லாம் நான் யோசிக்கிறல்ல எனக்கு அறிவில் விஷயத்தை பத்தி யாரோடும் பேசுறது இது ஒன்னாவது சொருக்கத்தை ஆதரவு வைக்கிறார் ரெண்டாவது சொன்னாங்க யார பத்தியும் குடும்பத்துல என் உறவினர்கள் யார பத்தியும் உள்ளத்துல கொஞ்சம் சரி எந்த உள்ளத்துல கெட்டெண்ணு யாரையும் தவறா நினைக்கிறதில்ல யார பார்த்தாலும் என்ன விட திறந்தவன ஐக்கியலும் இப்படிதான் தவிர யார பத்தியும் நான் கெட்டெண்ணம் வைக்கிறேன் அதை கொண்டுதான் சகராத்துல சிரிச்சு கொண்டிருக்கிறேன் என்னையுமே கல்லாக வினல் அடியார்கள் எல்லாம் பாதுகாக்கணும் எங்களை சக்கராத்தோல் எப்படி அமைய போகுது நாங்க எல்லாம் எப்படி மௌத்தாக போறோம் எங்களுக்கு தெரியாது அதுதான் இந்த காலத்துல சொல்லுவாங்க எப்படி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் கல் என்று சொல்லக்கூடிய மது குடிக்கிறேன்னு தான் சமூகம் சொல்லுவேன் இல்லை இல்லை உலமாக்கல் அந்த பழமொழியை மாத்த சொல்லிட்டாங்க மிச்சம் பேருக்கு தெரியாவும் மாத்த சொன்னது சொன்னா ஒரு மனிதன் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து கல்லே குடிச்சாலும் பால் குடிச்சேட்டவாங்க அவன் வாழ்க்கை முடிவுக்கு வந்தான்னு தெரியா அவன் இன்னும் நிலைமையில இப்படியான ஒரு சோதனைக்கு போனான்னு தெரியா அதனால வாழ்க்கையில கெட்ட என்ன வைக்கவா எல்லாத்தையும் நல்லெண்ணு என்னடா மனுஷனுடைய மானம் சரியான பெருசு காலத்து சீ எடை முஸ்லீம் வட்டியில ஆகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா பேங்க்ல போயிட்டு இந்த சல்லி போட்டி எடுக்கிற வட்டி இல்ல ஆகப்பெரிய வட்டி ஒரு முஸ்லிம் விளாடுறதுதான் வட்டி பயங்கரமான வட்டி ஒரு முஸ்லிம் மான மரியாதையில கை அதனால கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடி அந்த காலத்துல வாங்க நபிமார்கள் சாபாக்கள் சாபியங்கள் தபு சாபியங்கள் அடுத்த மனிதர்களுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக நடந்தார் அதுதான் இஸ்லாம் செல்லுது நீங்க ரோட்ல போறீங்களா ஒரு முஸ்லீம பாக்கிறீங்க முஸ்லீம கண்டா நினைங்க அவன் இந்த நிலைமையை சிறந்த மனுஷன் நினைங்க என்னையில அதே போல ஒரு காப்பிடு களிம இல்லாத மனுஷனை பாக்குறீங்களா மாற்று மத சகோதரன் இவனை பார்த்த எப்படி நினைக்கவனும் இவன் என்னை விட நான் அவனை விட சிறந்தவன் நினைக்கிறேன் செல்ல கண்டா இப்ப என்னைய சிறந்தவன் நினைக்கிறத போல களிம இல்லாதவனை கண்டா எதிர்காலத்துல இவன் சிறந்தவனா மாறையில செல் இஸ்லாத்துக்குள்ள வந்து என்னை விட பேணிதலான ஒரு மனுஷனா இல்ல பரம்பரை முஸ்லிம்களுக்கு இன்னும் பாக்கியம் பேசுவார்கள் வாழ்க்கையை கழிக்கிறாங்க ஏன் பரம்பரை முஸ்லிம்கள் அவங்க பரம்பரையா இஸ்லாத்தை விளங்கினாங்க இஸ்லாத்துல வைக்கிறாங்க இல்ல ஆனா நாப்பது வருஷம் ஒரு மனிதன் மாற்று மதத்துல நல்ல நிலைமைகளை சீராங்க அல்லாஹால முதலாவது நல்ல நன்மை என்னால் முக்கியமான நாள் எங்களுக்கு தெரியும் தேர்தலுடைய நாள் ஜனாதிபதியுடைய நாள் அதனால அந்த விஷயங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு நாங்க மனிதர்கள மேல நம்பிக்கை வச்சுகிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாட மேல நல்லெண்ணமே யாரு வந்தாலும் அல்லாஹு தாலா சொல்றான் அண்ணல்லாஹூ மாலிக்குள் முல் ஆட்சிக்கு ஆட்சியாளன் யாரு நான் ஒவ்வொரு மனுஷனுடைய கல்புடைய ஆட்சி தான் நீ நான் நினைச்சா நாங்க நம்பிக்கை வச்சுக்கிறோமே அவர்களை கொண்டு மோசமான ஆட்சியை நடத்துவோம் நாங்க மோசம்ல நினைச்சுக்கிறோமே அவனை கொண்டு நல்லாட்சியை கொண்டு வருவோம் ஆட்சி அது அல்லாத கையில தான் நீக்குது அதனால தேர்தலுடைய நாள் கண்ணியமாக நடந்து போங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பண்ணுங்க இன்னும் ஒரு தேர்தல் விஷயங்களை வெளியல்ல பேசவாங்க சம்பந்தமா அப்படினா இப்படி அதெல்லாம் சொல்லி கொண்டு வெளியே தேவையில்லை உங்களுக்கு ஓட்ஸ் பண்ற உரிமை வாக்குரிமை நீக்குது இஸ்லாம போயிட்டு பண்ணுங்க அல்லாத மேல நல்லெண்ணம் வைங்க இதுக்கு பின்னால சரி முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுவ காலம் வரும் நல்லெண்ணம் வைங்க Allah niskema kayu da matan அல்லாஹ் உதவி செய்வான் அல்லா நிச்சயமாக என வாழ்க்கை தரத்தை கையுடமாட்டான் என்ற நம்பிக்கை நல்ல எண்ணத்தை அல்லாஹால உதவி செய்தோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட இசை கலாசோட மௌத்து வரைக்கும் மமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம்ம இணைவர்களுக்கு வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் சந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக கலிமாவோடு எங்களுடைய ரோஸ்களை கைப்பற்றிடுவாய் வாக்கிறது அவான அணை கம்